வணக்கம் நச்சினியின் ஆயிரத்தி பதினான்காவது செய்தி சேவை மார்ச் இரண்டு இரண்டாயிரத்தி பதினெட்டு மாசி மாதம் பதினெட்டாம் நாள் வெள்ளிக்கிழமை இன்று ஊடகங்கள் மற்றும் செய்தித்தாள்களில் வெளியாகியுள்ள சில முக்கிய செய்திகள் தொகுத்து வாசிப்பவர் ஹேமா ஸ்ரீதர் தமிழக செய்திகள் காவிரி மேலாண்மை வாரியம் அமேக்கா மத்திய அரசு காலம் தாழ்த்தினால் தமிழகத்தின் நலனை காக்க அதிமுக போராட்டம் நடத்தும் என்று மக்களவை துணை சபாநாயகர் தம்பிதுரை எச்சரித்துள்ளார் நேற்று அறுபத்தி ஐந்தாவது பிறந்தநாளையொட்டி பெரியார் அண்ணா நினைவிடத்தில் திமுக செயல் தலைவர் மு ஸ்டாலின் மரியாதை செலுத்தினார் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டுக்கான ஆசிரியர் தகுதி தேர்வு வரும் அக்டோபர் மாதம் ஆறு மற்றும் ஏழாம் தேதிகளில் நடைபெறும் என ஆசிரியர் தேர்வு வாரியம் அறிவித்துள்ளது சென்னையில் உள்ள ஏசி எஸ் மருத்துவக் கல்லூரி வளாகத்தில் வருகிற ஐந்தாம் தேதி எம்ஜிஆர் சிலையை நடிகர் ரஜினிகாந்த் திறந்து வைக்கவுள்ளாா் மதுரையில் குற்றவாளிகளை பிடிக்க முயன்றபோது போலீசாருடன் நடந்த மோதலில் இரண்டு ரவுடிகள் என்கவுண்டரில் சுட்டுக் கொல்லப்பட்டனர் பனிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வில் முறைகேட்டில் ஈடுபட்டால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என அமைச்சர் செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார் இந்திய செய்திகள் டெல்லியில் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் மத்திய அமைச்சரவை கூட்டம் நேற்று தொடங்கியது இதில் வங்கி மோசடிகளை தடுக்க புதிய சட்டம் கொண்டுவர மத்திய அமைச்சரவை அனுமதி அளித்துள்ளது INX என் எக்ஸ் மீடியா வழக்கில் கார்த்தி சிதம்பரத்தை ஐந்து நாட்கள் காவலில் எடுத்து விசாரிக்க சிபிஐ நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது அவரது தந்தை ப சிதம்பரத்திடம் விசாரணை நடத்த சிபிஐ அதிகாரிகள் திட்டமிட்டுள்ளதாக தெரிகிறது உலகின் மிகப்பெரிய சோலார் மின் உற்பத்தி மையத்தை கர்நாடக மாநில முதல்வர் சித்தராமையா கர்நாடகாவில் துவங்கி வைத்தார் உத்தரகாண்ட் மாநிலம் டெராடூனைச் சேர்ந்த ஆட்டோ டிரைவர் மகள் பூனம் மாகாண சிவில் சர்வீஸ் தேர்வுகளில் முதலிடம் பிடித்து சாதனை படைத்துள்ளார் நாடு முழுவதும் இன்று ஹோலி பண்டிகை கொண்டாடப்பட உள்ள நிலையில் மும்பையைச் சேர்ந்த மக்கள் வங்கி மோசடி வண்ண நிரவ் மோடியின் உருவ பொம்மையை எரித்து ஹோலி கொண்டாட முடிவு செய்துள்ளனர் மார்ச் முதல் மே வரையிலான கோடைக்காலத்தில் இந்த ஆண்டு வழக்கத்தை விட அதிக வெயில் இருக்கும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது கனடா பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோவின் விருந்தினர் பட்டியலை பரிசீலிப்பதற்கு இந்திய அரசுக்கு அனுமதி மறுக்கப்பட்டதாக அந்நாட்டு ஊடகங்கள் செய்திகள் வெளியிட்டுள்ளன வரலாற்றின் தவறான பக்கத்தில் ரஷ்யா இருக்கிறது என்று சிரியாவில் நடக்கும் போர் குறித்து அமெரிக்கா கூறியுள்ளது ஜப்பானின் புகுஷிமா அணு உலைப்பகுதியில் அனுமதிக்கப்பட்ட அளவை விட நூறு மடங்கு அதிகமாக கதிர்விச்சு இருப்பதாக கிரீன் பேஸ் அமைப்பு எச்சரித்துள்ளது ஏசு கிறிஸ்து இந்த உலகில் வாழ்ந்தது குறித்து மகாத்மா காந்தி எழுதிய கடிதம் அமெரிக்காவில் ரூபாய் முப்பத்தி லட்சத்திற்கு ஏலத்தில் விற்பனையானது ஸ்காட்லாந்தில் மிக மோசமான பனிப்பொழிவில் முதன்முறையாக உச்சபட்ச அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது மும்பை பங்குச் குறியீட்டின் சென்செக்ஸ் நூற்றி முப்பத்தி குறைந்து நிறைவு இந்தியாவில் அமேசான் பிரைம் மியூசிக் சேவை தொடங்கப்பட்டுள்ளது சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை கிராமுக்கு இரண்டாயிரத்தி ரூபாயாக விற்பனையாகி வருகிறது ஒரு கிராம் வெள்ளியின் விலை ரூபாய் நாற்பத்தி ஒன்று உள்ளது State Bank OF India, ஓராண்டு எம்எல்சிஆர் வட்டி விகிதங்களை உயர்த்தியுள்ளதால் வீட்டுக்கடனுக்கான வட்டி விகிதமும் அதிகரிக்கிறது செபி அமைப்பின் விதிமுறைகளை மீறியதால் இடைத்தரகர் கேர்த்தன் பரேக் மற்றும் கார்த்திக் பரேக் இருவருக்கும் செபி சிறப்பு நீதிமன்றம் மூன்றாண்டு சிறை தண்டனை விதித்துள்ளது அடுத்த மூன்று ஆண்டுகளில் இந்தியாவின் சர்வதேச பிராண்டுகளின் வளர்ச்சி ஐந்து மடங்கு அதிகரிக்கும் என்று அசோசியட் கணித்துள்ளது ஏர் நிறுவனம் ஏப்ரல் பதினைந்தாம் தேதியுடன் மூடப்படும் என ட்ராய் நிறுவனம் அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது விளையாட்டுச் செய்திகள் தென்னாப்பிரிக்கா ஆஸ்திரேலிய இடையிலான நான்கு போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடர் டர்பனில் நேற்று தொடங்கியது இதில் ஆஸ்திரேலிய அணியின் பேட்ஸ்மேன் வார்னர் அரைசதம் அடித்ததன் மூலம் தென்னாப்பிரிக்க மண்ணில் ஆறு முறை ஐம்பது ரன்களுக்கு மேல் எடுத்த முதல் வீரர் என்ற பெருமையை பெற்றுள்ளார் ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக வேகப்பந்து வீச்சு ஆட்டக்கலம் கேட்க மாட்டேன் என்றும் இந்திய தொடரில் பாடம் கற்றுக் கொண்டதாகவும் தென்னாப்பிரிக்க கேப்டன் ட்யூப்ளசஸ் கூறியுள்ளார் நான் தலைமையேற்றிருந்த இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு உலகக்கோப்பை அணியிலேயே எம் எஸ் தோனி இருந்திருக்க வேண்டும் என விரும்பினேன் என்று சவுரவ் அங்குலி தன் சுயசரிதையில் உருக்கமாக எழுதியுள்ளார் பாகிஸ்தான் சூப்பர் லீக் கிரிக்கெட் தொடரில் விராட் கோலி விளையாடுவதை பார்க்க வேண்டும் என்று அந்நாட்டு ரசிகர்கள் அன்பு கோரிக்கை வைத்துள்ளனர் திரைச்செய்திகள் கமலஹாசனும் ரஜினிகாந்தும் அறிவாளி அரசியல்வாதிகள் என்று பாலிவுட் நடிகர் சுனில் ஷெட்டி தெரிவித்துள்ளார் கார்த்திக் சுப்ராஜ் இயக்கத்தில் ரஜினி நடிக்க இருக்கும் புதிய படத்திற்கு இசையமைப்பாளராக அனிருத் ஒப்பந்தம் செய்யப்பட்டுள்ளதாக அதிகாரப்பூர்வமாக தயாரிப்பு குழுவினர் அறிவித்துள்ளனர் இப்படத்தை சன் பிக்சஸ் நிறுவனம் தயாரிக்கிறது தில்லுக்கு துட்டு படத்தின் இரண்டாம் பாகம் நேற்று பூஜையுடன் துவங்கப்பட்டது இதில் சந்தானம் மீண்டும் வெற்றி கூட்டணியுடன் இணைகிறார் முதல் முறையாக இயக்குநர் மணிரத்னத்துக்கு வாழ்நாள் சாதனையாளர் விருதினை வழங்குகிறது கர்நாடக அரசு யுவன் சங்கர் இசையமைப்பில் உருவாகி